ீிாமூன சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நிமியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டன மேவ மாதமிரவிணம் மேவே சர்வமே நமோதிசம்பிராயி மஹோ குருபோபி பிரானோவ்வாஸ் ம் சநா சனுநூ சீரியங்கேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவகை கட்டோபெண்டாவது அயிராவதுவெல்லி நாலாவது மசிரம்சீரஸ் விமுச்சியமான मर्त्यो जीवति மத்தியோவனே தூ ஜீவீ எஸ் பாம் நமோஸ்வாய்விதா நச்சிக்கேத்தே பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு அவனுடைய மூன்றாவது வர பிரார்த்தனைக்கு இணங்கி ஆத்ம தத்துவத்தை திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணுகிறார் ஒரு மந்திரத்தையும் அதே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வள்ளியில் முதல்ல பதினோரு வாயில்கள் உடைய இந்த புறத்திலே இந்த புற புறஸ்வாமின்னு சொன்னால் இந்த புறத்துக்கு உடம்புங்கிற புறத்துக்கு தலைவன் யாரு நான் தான் தலைவன் நான் தலைவனாகிய எனக்கு உண்மையிலேயே ரூபம் கிடையாது அரூபோகம் எனக்கு ஃபார்ம் கிடையாது எனக்கு நான் சொல்கிறபோது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்ம தத்துவத்துக்கு ரூபம் கிடையாது ரூபமில்லாத எனக்கு நான் இந்த ரூபமுள்ள சரீரத்துக்குள்ளே இருக்கேன் சூக்மரூபமான அந்தக்கரணம் ஸ்தூல ரூபமான ஷரீரம் ஸ்தூலமான ஜகத் அதில் எத்தனையோ ஸ்தூலமான பதார்த்தங்கள் அதில் எத்தனையோ சூக்மமான விஷய அனுபவங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது மாறிக்கிண்டே இருக்குது நடந்து கொண்டே இருக்குது தோன்றிக்கொண்டே இருக்குது நடந்து கொண்டே இருக்குது ஒன்னொன்னு ஒரு ஒரு இன்சிடென்ட்டையும் நம்ம நடந்ததையும் நினைக்கிறோம் நடந்து நடக்க போறதையும் உண்மை நினைக்கிறோம் கடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது எல்லாத்தையும் பரம சத்தியம்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்முடைய எனது எல்லா துக்கத்துக்கும் காரணம் நம்ம இத உண்மைன்னு நினைக்கிறதுனால தான் இதில் இருக்கிற சுகம் உண்மைன்னு நினைக்கிறனால தான் துக்கத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு சுகம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுனுவிட்டால் சுகத்துக்கு நம்ம சுகத்தை தேட போகிறது இல்லை துக்கம் உண்மை இல்லைன்னு சொன்னால் துக்கத்தை பற்றி கவலைப்பட போகிறதில்லை ஆனால் அதுக்கு அவ்வளவு சத்தியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம் காரணம் மாயா சக்தி ஆகினாலும் இந்த மாயிலிருந்து வெளியில் வரணும் அது வெளியில் வர்றதுக்கு என்ன வழின்னா ஆத்மஜானம் ஆத்மாவை பிரம்மனா தெரிஞ்சுக்கிறதை தவிர வேறு வழி கிடையாது நானியப்பநாய என்று வேதம் சொல்லுது இதற்கு வேறு வழி இல்லவே இல்லை வேதாஹமே புருஷம் மகாந்தம் ஆதித்தனந்தமஸ்து பாரே சர்வீப்பீரிவன் ஆகத்தோட சொல்லணும் திருமந்திர ஜனமிவன் யே தாத்த புரதா ஜ விஷச்சம பீ நான்பயநே தமேம் விவ பந்தா வித்யத்தேயநாய ஒரு இடத்துல கீழே இறக்கி சொல்கிறது ஒரு இடத்துல மேலே தூக்கி சொல்கிறது நான்பந்தா அயனாய வித்தியதே நான்பந்தா வித்யேயனாய அயனாய வித்தியதே வித்தியதே அயனாய மாற்றி விஷயம் ஒன்றுதான் ஏவம் வித்வான் இக அமிரா பவதி இந்த உண்மையை அறிகின்றவன் இங்கேயே அமிர்தஸ்வரூபனாகிறான் அழியாதவனாகி விடுகிறான் அழியாதவன் ஆகிறதில்லை அழியாதவனாக தன்னை புரிந்து கொள்ளுகிறான் அழிகின்ற உடலோடு மாறுகின்ற மனதோடு தன்னை இணைத்து கொள்வதில்லை அது மாயத்தோற்றம் என்று உணர்ந்து அவையோடு தன்னை இணைத்து கொள்வதில்லை யாருடைய உடலையும் யாருடைய மனதையும் அவன் உண்மை என்று கருதுவதில்லை என்னோடது மாத்திரம் இல்லை என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய உடல்களோ அவர்களுடைய மனங்களோ அவர்களுடைய எண்ணங்களோ அவர்களுடைய சொற்களோ எதுவும் பரம சத்தியம் கிடையாது உண்மைதானே சுவாமி புரியறது ஆனால் கஷ்டமாக இருக்கேன்னா புரிய புரிய நல்லாயிடும் படிச்சுட்டே இருக்கணும் வேறு வழி கிடையாது அதனால தான் உபனிஷத் வேறு வழி இல்லை அந்நகா நயனாய மோட்ச பந்தா நவித்யத்தே மோக்ஷத்திற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை வேறு வழி இருந்தால் சொல்லுங்கிறது ஏவம் வித்வான் அமிர்தா பவதி இகபவத்தி இங்கேயே வைகுண்டே இல்லை இகபவதி அஸ்மின் ஷரீரே இந்த உடம்பில் இருக்கிற போதே இந்த உலகத்தில் இருக்கிற போதே அழியாத உடலில் மாறுகின்ற மனதோடு இணைத்து நான் மாறாதவன் அழியாதவன் என்று புரிந்து இங்கேயே அமிர்தஸ்வரூப்பியாக ஆகிவிடுகிறான் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு ஆனால் நமக்கு அது வந்து இல்லை என்ன சொன்னாலும் இன்னும் உண்மைதான்ண்ணா போக போயிட்டு வாங்க வேண்டிதான் என்ன பண்ண முடியும் ஏதோ பகவான் உனக்கு அனுகிரகம்னால் புரியும் புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்பா நான் உனக்காக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் புரியாதவனும் நான் தானே புரிஞ்சவனும் நான் தானே அதானே தத்துவம் புரியாமல் இருக்கிறவனும் நான் தானே புரிஞ்சவனும் நான் தானே புரிஞ்சு அதனால்தான் வே பிரம்மன் வந்து ஞானியும் இல்லை அக்ஞானியும் இல்லை பிரம்மன் பரபிரம்மன் அஜ்ஞானியும் இல்லை ஞானியும் இல்லை அந்த கரணத்துக்கு தான் ஞானம்ங்கிற குணமும் அஜ்ஞானங்கிற குணமும் மனசுக்கு தான் ஞானம் அஜானம்ங்கிற குணமே தவிர ஆத்மா அல்லது பிரம்மத்துக்கு ஞானம் அஜானங்கிற குணம் கிடையவே கிடையாது நம்ம அதோடு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது தேவைப்படுறது புரிஞ்சதுக்கு பிறகு ஞான மஜ்யானமே எனக்கு கிடையாது அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்ம ஜானி அஸ்மின்னு கூட சொல்ல நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிரம்ம ஜானம் மித்யா அகம் பிரம்மாஸ்மி விற்தி மித்யா நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் உண்மை அல்ல பிரம்மமாக இருக்கிறேன்கிற விஷயந்தான் உண்மை விறத்தி கூட சத்தியம் கிடையாது அதனால தான் சொல்றோம் பிரம்ம ஜானம் மிச்சியா பிரம்மைவ சத்தியம் பிரம்மத்தை பற்றிய அறிவு மிச்சை பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கிறோம் அது புரியும் பிரம்மத்தை பற்றிய அறிவை பெற்ற பிறகு பிரம்மத்தை பற்றிய அறிவும் உண்மை இல்லைங்கிற அறிவு வந்துடும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கின்றே இருக்கார் பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா கடைசி மந்திரத்தில் பார்த்தோம் இது பிராணனால் வாழ்கிறது நினச்சிக்காதே அதுக்கு மேலே ஒன்று இருக்குது கஷ்டன மர்த்தியகா அழுகின்ற உடலிலே வாழ்கின்ற உணர்வானது அப்படி அர்த்தம் மர்த்தியகான்னா சாகரம்னு அர்த்தம் சாதாரணமாக சாகப்போகிற உடம்புலன்னு அதனால்தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொன்னார் அனித்யம் அசுகம் லோக்கம் லோக்கம்னா உடம்பு சரீரம் இது நிலையற்றது இன்பமில்லாதது நிலையற்ற இன்பமில்லாத இந்த உடலை பெற்றுள்ள நீ நிலையான இன்பமான என்னை நினைப்பாயாக என்னை நீயாகவே நினைப்பாயாகவே நினைப்பாயாக நீ நானே என்று நீ நினைப்பாயாக இப்படிலாம் இருக்குதுல நம்ம அர்த்தம் சொல்லுவோம் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் பஜன்னாலே அது பஜங்கிற தாத்துவுக்கு பஜ் அப்படின்னா டு சேவா சேவான்னு சொல்லுவார்கள் நினைன்னு அர்த்தம் இருக்குது டு திங்க்னு ஒரு அர்த்தம் இருக்கு நினை மனநம் நினைத்தல் சரி இத்தரேன தூ ஜீவந்தி இந்த இந்த பிராணசக்தினால் நான் வாழ்கிறேன்னு அர்த்தம் இல்லை பிராணசக்தியே எதனால் வாழ்கிறதுனா ஆத்ம சைத்தன்யத்தை சார்ந்து தான் வாழ்கிறது இல்லாட்டி பிராணனுக்கே பிராணன் இருக்காது பிராணன் வந்து ஒரு கிரியா கலாபம் அதாவது செய்யப்படுற ஒரு இது மூச்சுக்காத்து ஒரு ஜட வஸ்து அது உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கிற மூச்சுக்காத்து மூச்சுக்காத்துக்கு உயிரே உயிராக இருப்பதே சைத்தன்யம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதரேனத்து ஜீவந்தி இந்த மந்திரம் அதை தான் சொல்கிறது இத்தரேன இத்தரேன இந்த வார்த்தை பதத்தை போடுறதே இல்லை சைத்தன்யம்ங்கிற பதத்தை போடலை நம்ம புரிஞ்சுக்கணும் வேறொருவனால் இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இவைகள்லாம் சார்ந்திருக்கின்றன எஸ்மின் ஏத பிராணாபான உபாஸ்ருதின் பிரம்மணி பிரம்மாத்மனி போட்டுக்கலாம் எஸ்மின் பிரம்மாத்மணி எந்த பிரம்மாத்மாவில் இந்த எல்லாருடைய சமஷ்டி பிராணன் என்னோட உடம்புல இருக்கிற மூச்சு காத்து மாத்திரம் இல்லை எல்லாருடைய உடம்புலையும் இருக்கிற மூச்சு காத்து எதை சார்ந்திருக்கு மூச்சு காத்துன்னு போட்டிருக்காரு நீங்க சுருக்கமாக சுருக் சூக்ம சரீரம்னு எடுத்துக்கணும் சூக்ம சரீரம் எதை சார்ந்திருக்கு சட்டில் பாடி எதனுடைய அனுகிரகத்தினால வேலை பண்ணுறது அப்படின்னா கான்சியஸ்னஸ்னால தான் கான்சியஸ்னஸ் இரவல் வாங்கிட்டு இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கு அதுதான் அர்த்தம் ஜடமான மாயாசக்தி சேத்தனமான பிரம்மன்கிட்டருந்து சத்வகுணத்தினுடைய ஒரு தன்மையினால் இரவல் வாங்கி படாத பாடுபடுத்துறது அந்த பிரம்மனையே படாத பாடுபடுத்துறது சிவபெருமான் கிட்டே வர வாங்கிட்டு பஸ்மாசுரன் சிவன் தலையிலே கை வைக்க போன மாதிரி அது மாதிரி இந்த மாயாசக்தி பிரம்மனிடத்துலேருந்தே அனுகிரகத்தை வாங்கிட்டு பிரம்மனையே ஒரு வழி பண்ணுறது அதை புரிஞ்சுக்கணும் வேதங்கள் சாஸ்திரங்கள் அதை புரிய வைக்கிறது அது அவித்தியாமாயா வித்யாமாயின் இப்போ நம்ம இருக்கிறது ஆசிரமம் காலையிலேருந்து நம்ம ரொட்டீன் நம்ம வாழ்க்கையில் என்னதுன்னா இது வித்யா மாயா கிளாஸ் வித்யா மாயா பிரம்ம ஜானம் வித்யா மாயா வித்யா மாயா அப்புறம் அதர்ம கர்மகாண்டமே வேதாந்தத்துக்கு வந்துவிட்டால் வேத பூர்வமே அவத்யாமாயி தான் அவித்தியமாய்தான் உப ஈஷாவாசிய உபநிஷத்தை அப்படி தான் சொல்கிறது வித்யா வித்யாவுக்கு அர்த்தம் அப்படி தான் சொல்கிறது அவத்யான்னா கர்மா வித்யான்னா உபாசனாங்கிறது ஆக இங்கே இந்த வித் அவித்யா மாயை என்ன பண்ணுறது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற அவித்யாமாயை ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கிற அவித்யா மாயை பாடி ஓரியண்டடாக இருக்கிற அவித்யாமாயை பாடி மைண்டு ஓரியண்டட் என் படம் சரி பண்ணணும் மனசை சரி பண்ணணும் பண்ணது தான் என்ன அது சரி பண்ணும் அந்த இருக்கிற மாயா அது ஒரு விதமான மாயா அப்புறம் வந்து வேதாந்தம் படிக்கிறோம் இதுவும் குரு சிஷ்யன் எல்லாம் மாயா பரிபிராமிதான்னு தான் சொல்கிறார் சங்கராஜார் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்து ஆஹா இந்த மாயும் நீங்கி விடுறது நீ அதுக்கப்புறம் மாய ஏன் வந்ததுன்னா கேட்க மாட்டோம் மாயை புரிஞ்சு அதை நீக்கிவிட்டால் நமக்கு ரிலீஃப் அவ்வளோதான் அப்புறம் கேள்விலாம் கேட்கப்படாது நான் பேசாமல் அப்படியே இருந்துருக்கலாமே எனக்கு இது வருவானே போவானேன்னா வந்து கொடுத்து போக்கிட வேண்டியது நம்ம வேலை போய்கிட்டால் நல்லது இல்லாட்டி கேள்வி கேட்டுண்டே இருந்தால் கேட்டுண்டே இருக்கு அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது எஸ்மின் ஏதோ உபாஸ்ருத அதில் சார்ந்திருக்கு இன்னும் திரும்ப உபதேசம் பண்ணுறார் பார்க்கலாம் ஹந்தத இதம் பிரபக்ஷாமி குஹியம் பிரம்ம சனாத்தனம் யாச்ச மரணம் பிராப்பிய ஆத்மா பவதி கௌதம அந்தத இடம் பிரவசியாமிசனாத்தனம் யாச்ச மரணம் பிராப்பிய ஆத்மாதி கௌதம யமதர்மராஜா ரொம்ப சந்தோஷமாக உபதேசம் பண்றார் ஹா இப்படி சொல்கிறேன் பாருப்போ அப்படிங்கிறார் இப்போ இப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார் அது சொல்கிற விதம் இதுவே அப்படி இருக்குது இந்த மந்திரமே அப்படி இருக்குது ஹந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹா இப்போ ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படி சொல்கிறார் பேசுகிறார் அப்படி பார்த்தா தான் தெரியும் இந்த உபநிஷத்தை இல்லாடி அப்படியே இல்லை இது வேதாந்தம் இப்போ சீரியஸாக பேசணும் அதனால் வந்து அதாவது ஆத்மாவானது அப்படினா எல்லோரும் அதெல்லாம் சீரியஸாக அப்படியே இருக்கும் என்ன ஆத்மாவை பற்றி பேச சிரிக்கப்படாது சுவாமி அப்போ அழுதுண்டு பேசணுமாண்ணா அழுதுண்டும் பேசக்கூடாது சிரிச்சுடும் பேசக்கூடாது சீரியஸாக சொல்லணும் அப்படி சொல்லி சீரியஸாக நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க இது இப்படி விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கார் உபனிஷத்தை போய் எவ்வளோ சீரியஸ்னஸ்ஸே இல்லையே இருக்கு அப்படின்னா சீரியஸ் மேட்டர் ரிலாக்ஸ்டாக சொல்லணும் எங்கள் குருநாதர் சொல்லுவார் யூ ஷுட் பி ஆல்வேஸ் ரிலாக்ஸ் வித் சீரியஸ் சீரியஸ் வித் ரிலாக்ஸ் அப்படின்பார் சீரியஸாகவும் இரு ரிலாக்ஸ்டாகவும் வரு ஓவர் ரிலாக்சேஷனும் ப்ராப்ளம் ஓவர் சீரியஸ்னஸும் ப்ராப்ளம் ஓவராக சீரியஸாக இருக்காது ஓவராக ரிலாக்ஸ் பண்ணாதே கேஷுவலாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா கேஷுவலுங்கிறோம் ரிலாக்ஸேஷனுங்குறோம் என்னவோ இப்போ என்ன சொல்கிறார் சங்கராச்சார ஹந்தங்கிறது ஒன்று இந்த ஹந்த அப்படின்னா இந்த பத ஹந்த அஹோ பத மகத்பாபம் அது மாதிரி இந்த ஹந்த வீட்டையில் கூட இடத்துல வருது எங்கேயோ பரவாயில்ல இதம் தே பிரபியாமி பிரிஞ்சி பண்ணுறேன் உனக்கு நான் சொல்லப்படுறேன் நல்லா சொல்லித்தரப்போகிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நஜிகேஷோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது நமக்கு என்ன தெரியும் எக்ஸ்பிரஷன் உங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்குது கேட்டுன்ட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கறேன் உங்கள் மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு நினைக்க தெரியும் புரியுறதுன்னு நினைக்கிற இடா புரியாமல் இருக்கா ஏன்னா நான் எதை பண்ண என்னத்தை வச்சு பார்க்க முடியல இன்டர்வியூ தான் பண்ண முடியும் அது பண்ணால் என்னென்ன நாளைக்கு ஆள் வரமாட்டாள் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது இல்லை என்னத்துக்கு இந்த வம்பு நோபாட்டு பாடம் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கும் புரிஞ்சால் என்ன புரியட்டே புரியற ஓ புரியட்டும் அப்படின்னு நினச்சி பாடம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிதான் சரி இதம் தே பிரபக்ஷாமி இதனை உனக்கு சங்கராஜா சார் இப்பொழுது இதனை உனக்கு நான் சொல்ல போகிறேன் இப்பொழுது இதனை நான் உனக்கு சொல்ல போகிறேன் பிரகரிஷேன பக்ஷ்யாமி நன்றாக சொல்ல போகிறேன் இது பிரதிஜை என்ன சொல்ல போகிறேங்கிறத சொல்றார் என்ன சொல்ல போகிறீர்கள்னா சனாதனம் பிரம்ம பிரபக்ஷாமி யாண்டும் அழியாத மெய்ப்பொருளை பற்றி சொல்லப் போகிறேன் குஹ்யம் பிரம்ம என்ன சொன்னாலும் புரியாத பிரம்மத்தை பற்றி சொல்லப் போகிறேன் குஹ்யம்னா என்ன அர்த்தம் கோப்பியம் அர்த்தம் அதாவது இந்த இரண்டு அர்த்தம் இருக்குது முக்கியம்னால் சொன்னாலும் புரிஞ்சுக்கூடிய என்னது ஆப்ஜெக்டிவே பண்ண முடியாது நிறமன்று அது மனமன்று ஒலியன்று சுவையன்று அச்சா தொட்டு ஊறு உணர முடியாது சப்தஸ்பரிச ரூபரச கந்தத்துக்குள்ளே வராது மைண்டு முழுக்க இருக்கிறதுலாம் என்னது ஒரே சப்தஸ்பரிச ரூபரச கந்த விஷயங்கள் தான் மனசுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்தை பற்றின விஷயங்கள் தான் இருக்குது இந்திரியங்கள் வழியாக உள்ளே போன சப்ஜெக்ட் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது வேறு என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே எல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஜென்ம ஜென்மாவாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி உள்ளே போட்டது தான் அப்பப்போ ஓடிகிட்டு இருக்குது ஒன்று விசிஆர் இல்லாட்டி விசிபின்னு தான் அந்த காலத்து பாஷை அது இப்போல்லாம் சிடி வந்து ரெக்கார்டிங் இல்லாட்டி ரீப்ளே ப்ளே பண்ணுறது உள்ளுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் தனியாக உட்காந்து ரூம் உட்காண்டாந்து பழையதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் இல்லாட்டி சொப்பனத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் கனவில் ஒன்றும் ரெக்கார்டிங் ஓயாமல் உலகத்தை பற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே இதுதான் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால இதில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டதுனால நான் ஏன் இதில் இன்வால்வ் ஆகேங்கிறது கூட யோசிக்கிறது இல்லை நான் ஏன் இதில் போய் இன்வால்வ் ஆகிறேன் ஏன் இதில் நான் இப்படி ஈடுபடுறேன் எப்போ பார்த்தாலும் இதுலையே வாட்ஸ்அப்லேயே உட்காந்துருக்கேன்னு ஒருத்தஞ்சு எழுதிருக்கான் வாட்ஸ்அப்புக்கு வந்த பிறகு எனக்கு தூக்கம்னா என்னென்ன தெரியலேங்கிறான் தூங்குறதுக்கு நான் படிச்சுக்கணுங்கிறான் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது எதுக்கு சொல்கிறோம் இந்த பிரம்மனை குஹியங்கிற பதத்துக்காக சொன்னேன் நம்ம சொன்னாலும் உடனே அது ஒன்று ஏதோ ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு குழு கொடுங்க சுவாமிஜி அது ஒரு ஜோதி மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க அது ஒரு ப்ளூ கலர் சொல்லுங்கோ ஏதாவது ஒரு குழு கொடுங்கோ சும்மா பிரம்மம் பிரம்மம்மா என்னது இது அப்படின்னு அதுதான் ப நீங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்லாட்டி வெங்கடாச்சரபதி சொல்லுங்கோ தியானம் பண்ணிக்கிறோம் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி சொல்லுங்கோ அதுவாது ஃபார்ம் இருக்குது அது இந்திரியத்துக்கு விஷயம்தானே அது கோப்பியமாக குஹ்யமா பகவானோட நாம ரூபங்கள் எல்லாம் அது குஹ்யம்னு எப்படி சொல்ல முடியும் அதுதான் இந்திரிய விஷயம் ஆகிடுறதே நாராயணன் நினச்சா லக்ஷ்மி நாராயணன் அது ரூபம் லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு நினச்சா அது ஒரு ரூபம் பெருமாள் கிடந்த பெருமாள் நின்ற பெருமாள் உண்மையிலே பெருமாள் எங்கே இருக்கார் பெருமாளுக்கு ஏது நாமம் உடம்பே இல்லாத போது நாமம் எங்கே போடுறது சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு ஒரு பாவனைக்காக பூஜைக்காக வச்சுருக்கோம் ஆனால் அது எத்தனை அது அதே தான் கடைசி வரைக்கும் காய பிடிச்சுன்னு உட்காந்துருக்க போகிறோமா காலை பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க போகிறோமா அப்படின்னா ஒரு பாவனைக்காக விவகாரத்துக்காக வச்சுட்டு இருக்கோம் நம்ம இன்னொருத்தான் வந்து நிற அதாவது நமக்குள்ள ஒரு தர்மானுஷ்டான விவகாரத்துக்காக அதெல்லாம் வச்சுருக்கோம் ஆக எந்த ரூபமாக இருக்கட்டும் சிவரூபமாக இருக்கட்டும் நாம ரூப் இதாக இருக்கட்டும் அதுக்கு பேர் சகுணம் பிரம்மை அப்பரம் பிரம்மை சாஸ்திரத்துலேயே அது சொல்லியாச்சு அப்பரம் பிரம்மை இப்போ சூரிய மண்டலத்தை நினச்சா இதாவது ஒரு ஃபார்ம் ரூபம் மனுஷ ரூபம் ரூபம் இருக்குது ஆனால் சூரிய மண்டலம் ஓங்காரம் இதெல்லாம் வந்து பிரதீக்கம்னு பேர் பிரதீக்கம் பிரத்திமா இப்ப வந்து சிவலிங்கம் இருக்குது அது ரூபம்னு சொல்கிறதா ரூபா அரூபம்னு சொல்கிறது ரூபா ரூபம் அருவுருவம் சால கிராமம் அருவுருவம் நம்ம பூஜையில் இருக்கிற பஞ்சாயத்தின பூஜையில் இருக்கிறதே அருவுருவம் தான் பஞ்சாயத்தின பூஜையில் இருக்கிற சிவலிங்கம் அருவுருவம் பஞ்சாயத்தின பூஜை அந்த கிரமப்படி அம்பாள்னா அது ஒரு வெள்ளி கட்டி அது வந்து ஒரு ரூபா ரூபம் சால ஒரு ரூபா ரூபம் சூரியனுக்கு வந்து ஒரு ஸ்படிய கல் அது ஒரு ரூபா ரூபம் விநாயகருக்கு ஒரு கல் சோணபத்ரம் அது ஒரு ரூபாரூபம் எல்லாமே ரூபாரூபத்தை வச்சு தான் அங்கே பூஜை பண்ணி உட்காண்ட்ருக்கும் சோணபத்ரத்தில் விநாயகர் ஆவாகனம் பண்ணுறோம் சிவலிங்கத்தில் ருத்ரனை சிவபெருமான் ஆவாகனம் பண்ணுறோம் சால கிராமத்தில் விஷ்ணு ஆவாகனம் பண்ணுறோம் அந்த ஸ்படிகத்தில் வந்து சூரியன் ஆவாகனம் பண்ணுறோம் இதெல்லாம் குஹ்யம் பிரம்மை இல்லை இதெல்லாம் வந்து இந்திரிய விஷயம் பிரம்மை இந்திரிய அதீத்தம் பிரம்மை இந்திரியங்களுக்கும் மனசினாலேயும் சிந்திக்கப்படுற பிரம்மன் சகுண பிரம்மன் சகுண பிரம்மன் அபரப்பிரம்மன் இந்திரியங்களாலேயும் மனசாலேயும் கிரகிக்க முடியாத இந்திரியங்களையும் மனசையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற சுத்த சைதன்யன்தான் அப்பரபிரம்மன் ஆனால் அந்த பரபிரம்மத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதுதான் குஹ்யம் அது மாத்திரமில்லை தர்மத்தை கடைபிடிக்கிறவனுக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்கணும் துவைத்தத்தை ஒழுங்காகாலோ பண்ணுறவனுக்கு தான் இந்த அத்வைதம் டீச்சிங் துவைத்தத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவனுக்கு அத்வைதத்தை சொன்னால் அவனுக்கு விளங்காது மாத்திரமில்லை விபரீதமாகிடும் ஆக என்றைக்குமே துவைத்தத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுற துவைத்தத்தில் தர்மானுஷ்டானம் ஈஸ்வரபக்தி குரு பக்தி சாஸ்திர பக்தி இருக்கிறவனுக்கு தான் இதை டீச் பண்ணணும் குரு பக்தி சாஸ்திர பக்தி இதை பக்தி இல்லாதவனுக்கு இதை டீச் பண்ணினால் அது பெரிய பாபமாயிடும் ஆகையினால குஹ்யம் குஹ்யம்னா கோப்பியம் புரொட்டக்டடாக வச்சுக்கணும் சொல்லி கொடுக்குறது வந்து அதிகாரி பார்த்து தான் சொல்லித்தரணும் அதிகாரி சரியா இல்லைன்னா அந்த டீச்சிங் விபரீதம் ஆகிடும் ஆகையினால அதிகாரி குணத்தை தெரிஞ்சுதான் உபதேசம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய மகாத்மாக்கள்னா இந்த வேதா அத்வைத்த வேதாந்தத்தை ரொம்ப ப்ராபகாண்டாக பண்ணுறதில்லை சங்கர மட்டங்கள்லாம் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற சிஷியர்களுக்குள்ளே படிச்சுக்கிறதோடு சரி பெருசாக அதை பிரசித்தமாக பேசுறதுங்கிறது ஜாகிரதையாக பண்ண வேண்டியிருக்கு இப்போ விபரீதமாக அர்த்தம் பண்ணின்னு விட்டான்னா தர்மத்தை மீறிடக்கூடாது எல்லாமே பிரம்மன் தானே அதனால் நான் அக்கரம் பண்ணா என்ன க்ரமம் என்ன இது எல்லாமே மித்தியா தானே சொல்லி அவன் விபரீதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப நாளைக்கு மினிமம் பன்னெண்டு வருஷமாவது அவன் துவைத்தத்தில் ஈஸ்வரனை பக்தி பண்ணி பூஜை பண்ணி நல்லா பண்ணியிருந்தால் தான் அவனுக்கு இந்த டீச்சிங் இல்லாட்டி கிடையாது அப்படி இப்போ யாராக இருந்தால் கூட அது புரிஞ்சுக்கணும் பன்னெண்டு வருஷமாக மினிமம் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் தர்மானுஷ்டானெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை விட்டு விலகக்கூடாது அதனால தான் அத்வைதானத்துக்கு அப்புறமும் இந்த உலக வாழ்க்கையை தர்மமாக ஈஸ்வர பக்தியோடு நடத்துகிறோம் வியாபகாரிக சத்தியத்துக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதையை கொடுத்து தான் இப்போ வேதாந்தம் படிச்சுட்டோன்னு சொல்லி வியாவகாரிக சத்தியத்தை வந்து அது என்னது வியாவகாரிக சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது சத்தியத்தில் விரோதமாக நடக்கக்கூடாது அதனால் குஹ்யம் குஹ்யங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஒன்று இந்த வஸ்துவே குஹ்யமானது இன்னொன்று பக்குவம் இருக்கிறவனுக்குத்தான் சொல்லித்தரணும் பக்குவம் இல்லாதவனுக்கு சொல்லித்தரக்கூடாது உன்னை நான் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே உன்னை வந்து பார்த்துட்டேன் நீ ஏற்கனவே இவ்வளோ குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் நம்ம அர்த்தம் உன்கிட்ட இவ்வளோ குணங்கள் இருக்குது நான் முதல் வள்ளியிலையே உன்னை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டாவதில் உன்னை புகழ்ந்து கூட பார்த்துட்டேன் நீ எதுக்குமே மயங்கலை அதே சமயம் எங்கிட்ட ஸ்ரத்தாபக்தியோடு நீ கேட்டுக்கொண்டிருக்க அதனால் உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இன்னும் பாடத்தை முடிக்கலை உக்யம் பிரம்ம சனாதனம் யோகியாய சிஷ்யாய உபதேஷ்டவியம் தகுதி உள்ள தகுதியுள்ள தான் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குஹ்யம் பிரம்ம இந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன பிரம்மனை சொல்கிறேன் எப்படிப்பட்ட பிரம்மன் சனாதனம் பிரம்ம இந்த சகுணம் பிரம்மன் சனாதனம் பிரம்மன் இல்லை வந்து போயிடும் வரும் திடீர்னு சொன்னான் எனக்கு இறைவன் காட்சி கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னாலே என்ன அர்த்தம் முன்னாலே இல்லைன்னு அர்த்தம் எது முன்னாலே இல்லைன்னா இப்போ வந்ததுன்னு அர்த்தம் இது எத்தனை இறை காட்சி கிடைத்தது அப்படின்னா அப்புறம் இறை காட்சி கிடைச்சது அப்படின்னாலே சொல்கிற அது ஃபாஸ்டாக ப்ரெசண்டாக கிடைச்சிதுன்னு சொல்கிற போதே இப்போ அர்த்தம் முன்னாலேயும் இல்லை இப்போவும் இல்லை நடுப்புற வந்தது அதனால் அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் அவன் என்ன பண்ணுவான் அதே மாதிரி திரும்பவும் அந்த காட்சி கிடைக்குமான்னு இயங்குவான் அது வேறு ஃபார்மில் வந்து நிற்கும் அதே மாதிரி வேணும் அன்னைக்கு வந்த மாதிரி வேணும் அது மாதிரி இது இல்லை அப்படிப்பான் வாட்டிக்கிறது தான் வம்பு அன்னைக்கு கிடைச்ச காட்சி மாதிரி இன்னைக்கு கிடைக்கலையே கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடுதே வருமா வராதா அதுலேயும் கிரடேஷன் இருக்க மாதிரி இருக்காதா அன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அது நினச்சி நின்றுது வேணுமோ கிடையாது பார்த்த மாதிரி அஞ்சு நிமிஷம் இருந்து இன்னைக்கு ஒரு செகண்டில் வந்துட்டு போயிடுத்துது அப்படின்னா இல்லை அந்த வம்பே வேண்டாம்ப்பா என்னத்துக்கு செகண்டும் வேண்டாம் காலமே கிடையாதுங்கிற போது காலத்துக்கு உட்பட்ட கால வஸ்து பரிசுன்னா காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படுகிற காட்சிக்கு ஏன் மயங்குகிறாய் அந்த காட்சிக்கு ஏன் இயங்குகிறாய் இருக்கிறதுக்குள்ள அது பரவாயில்லைன்னு சொல்லலாம் உன்னாலும் மற்றவனுக்கு பிரச்சனை இல்லை ஓ உலகம் அது அவங்க அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் பிராத்திபாசிக சத்தியம்னு பேர் அவங்க கற்பனை எனக்கு நான் எனக்கு கனவுல கிருஷ்ணர் வந்தார்னா உங்களுக்கு வரலையே இது வேறு இன்னொருத்தண்டு வேறு சொல்லி சொல்லி சொல்லி எனக்கு வந்தார் எனக்கு வந்தார் உனக்கு வரல நீலாம் அல்பாத்மா வரலேன்னா என்னத்துக்கு சொல்லுவான்னு நமக்கு என்ன ஆயிரம் காட்சி வரலாம் ஜாக்கிரத வசதியிலே நம்ம நேரில் பார்க்குறதே ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பற்றி ஒரு ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதுவே தகுந்த ஜட்மெண்ட் பண்ணுறதே மகா ப்ராப்ளம் என்னத்துக்கு ஜட்ஜ் பண்ணணும் நம்ம யாரே எதுக்கு ஜட்ஜ் பண்ணுறது ஜட்ஜ் பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம் நம்மளை மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதை குறித்து வேறு கவலைப்படுறோம் இன்னொருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லை ஜாகிரதையாக இருக்கணும் இதிலெல்லாம் அப்படியே ஸ்டக்காகிடப்படாது இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுற விஷயத்துலேயும் நம்மளை மற்றவங்க கமெண்ட் அடிக்கிற விஷயத்துலையும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அதெல்லாம் கண்டுக்கவே விடாது எல்லாம் வந்து வந்து இது பொழுது போகாமல் நிறைய பேர் இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வச்சுன்னு இருக்காங்க நம்ம ஒரே ஸ்தித்தியில் அதிலையே மனசை செலுத்தி ஆனந்தமாக இருக்க வேண்டியதானே ஆக பிரம்ம பிரபக்ஷாமி சனாத்தனம் பிரம்ம பிரவசியாமி குஹ்யம் பிரம்ம பிரவசியாமி அப்ப அது குஹ்யம் இல்லைன்னு தெரிகிறது அகுஹியந்தான் சகுணம் பிரம்ம சகுண பிரம்மன் அபரபிரம்மன் அந்த ரூபத்து தான் இருக்கு ஆனால் சனாதனம் பிரம்ம பிரவக்ஷியாமி குஹியம் பிரம்ம பிரவசியாமி நாம ரூப குண கர்மரித்தம் பிரம்ம பிரவசியாமி விஷ்ணுன்னா ஸ்திதி கர்த்தா ருத்ரன்னா லயகர்த்தா பிரம்மானு சொன்னால் சிருஷஷ்டிகர்த்தா எனக்கு சிருஷ்டிகர்த்தாகவும் வேண்டாம் ஸ்திதிகர்த்தாகவும் வேண்டாம் லயகர்த்தாகவும் வேண்டாம் நான் சிருஷ்டியவே அக்செப்ட் பண்ணிக்கல இந்த சிருஷ்டியே ஒரு மாயா ஆகையினால மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் ஆகையினால சிருஷ்டிக்கு ரியாலிட்டி கொடுத்தா தான் ஏதோ பேருக்கு விவகாரத்துக்கு சிருஷ்டிக்கு ஒரு ரியாலிட்டி அதில் நம்ம பார்த்தாலும் ஜாகிரதையாகவே இருக்கணும் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத இந்த சிருஷ்டியில் எப்போவுமே ஜாகிரதையாக சிருஷ்டி அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுத்துன்னே போயிடும் உள்ள ஈவன் இந்த சகுண பிரம்மன் இழுத்துன்னு போயிடும் எல்லாம் இழுத்துன்னு போயிடும் அதனால் எதுலேயுமே சிக்கிக்காது அதெல்லாம் இது அர்த்தம் இருக்குது சனாதனம் பிரம்ம அது எப்படிப்பட்டதுன்னா சனாதனம் பிரம்ம பிரபக்ஷியாமி சொல்லுகிறேன் அந்த பிரம்மன் தான் ஆத்மா ரெண்டாவது லைனில் இருக்க பாருங்கள் யதாச்ச மரணம் பிராப்த ஆத்மா பவதி கௌதம சங்கராச்சார சொல்கிறார் எந்த பிரம்மனை அறியாமல் இந்த ஜீவாத்மா மரணத்துக்கு ஆளாகி மீண்டும் பிறப்பு எடுக்கிறதோ அந்த ஆத்மாவை பற்றி பிரம்ம ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லுகிறேன் யதாச்ச மரணம் பிராப்பிய ஆத்மா भवति கௌதமன் இந்த இடத்துல ஆத்மாங்கிறது சப்ஜெக்ட் ஆத்மா மரணம் பிராப்பிய யதாபவதி எப்படி மரணத்தை அடைந்த பிறகு இந்த ஆத்மா என்ன ஆகிறது என்பதை சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் ஆனால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் எதாச்சும் மரணம் பிராப்தி ஆத்மா பவதி கௌதமான்னா ஆத்மா எந்த குஹியமான சனாதனமான பிரம்மத்தை அறியாததால் இந்த உடம்பை நான் என்றும் மனதை நான் என்றும் கருதி இந்த உடம்பு சாகும் பொழுது நான் சாகிறேன் என்று நினைக்கிறதோ அப்படி நான் சாகிறேன் என்று நினைக்கிற அந்த ஆத்மா என்ன ஆகும் என்று சொல்லுகிறேன் கேள் நான் சாகிறேன்னு சொல்லலாம் இல்லாட்டி என் உடம்பு சாகிறதேன்னு எனக்கு கவலையாக இருக்குதுன்னு நினச்சான் என் உடம்புக்கு வியாதி வந்துடுத்தேன்னு கவலை என் உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்குதுன்னு சந்தோஷம் என் உடம்பு சாகிறதேன்னு கவலை அப்படி இருந்ததுன்னா அவனோட கதி என்ன நான் பிரம்மம் என்று அறியாமல் எந்த ஒரு ஜீவன் மரணம் அடைகிறதோ அந்த ஜீவனின் கதியை சொல்லுகிறேன் கேள் அதுதான் விஷயம் எந்த ஒரு ஜீவன் தான் உண்மையில் ஜீவன் அல்ல பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளாமல் தன்னை ஜீவனாகவே கருதி கொண்டிருக்கிறதோ அந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்ட பிறகு மறுபடியும் என்ன நிலை அடைகிறது என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன் கேள் பிரபியாமி ஆ பிரம்மத்தை பற்றி மேலும் ஆத்மா தன்னை பிரம்மம் என்று அறியாததால் மரணத்தை அடைந்து என்ன நட என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் சொல்லுகிறேன் ரொம்ப நுணுக்கமான மந்திரம்தான் புரிஞ்சுக்கணும் அவர் பிரதிஜை பண்ணுறார் ஹே கௌதம ஹே நச்சிகேதஸ் கௌதம் கௌதம வம்சத்தில் வந்தவனே கௌதமனே நச்சுக்கேதஸுக்கு இன்னொரு பேர் கௌதமன் அவனுக்கு நான் சொல்கிறேன் சரி அடுத்த மந்திரம் சொல்லுகிறது யோனிமே பிரபீரேஸ்மேனு கர்மய் யோனிமே பிரியரே ஸ்தானுமேனு எதா கர்மய் அந்நே தேரீராய யோனிம் பிரபத்தை உடையவர்கள் சிலர் அறியாமையினால் அப்படிங்கிறார் அந்நே தேகிணா சில அஜானிகள் உடம்பை நான் என்று இது ரெண்டு விதம் இருக்குது உடம்பே நான்கிற குரூப்பு அவங்க தான் மெட்டீரியலிஸ்டிக் உடம்பு என்னுடையதுன்னு ஒரு குரூப் இவங்க தான் கர்மகாண்டிகள் உடம்பும் நான் இல்லை உடம்பு என்னுடையதும் இல்லை அப்படிங்கிறவங்க தான் பிரம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உடலே நான் அப்படிங்கிறவங்க வந்து நாஸ்திகன் உடம்பு என்னுடையது அப்படிங்கிறவன் ரிலிஜியஸ் பர்சன் உடம்பு என்னுடையதும் இல்லை உடம்பும் நான் இல்லை உடம்பு என்னுடையதும் இல்லை அப்படிங்கிறவன் தான் பிரம்ம ஜானி உங்கள் உடம்பும் நான் இல்லை இந்த உடம்பு என்னுடையதும் இல்லை இது மாயா கல்பித்தம் இதுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படி சம்பந்தம் இருந்தால் மித்யா சம்பந்தம் கயிறு பாம்பாகவே இருக்கிறதா அல்லது பாம்பு கயிறுடையதாக இருக்கிறதா அல்லது பாம்பு கயிறின் கற்பனையா இது மூணு கேள்வி இது புரியுறதா பாருங்க இது புரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது பாம்பு தான் இருக்குது கயிறே இல்லை அப்படிங்கிறது தேகாத்மவாதம் இல்லை இல்லை பாம்பை உடையதாக கயிறு இருக்கிறது அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கூடோம் பாம்பை உடையதாக கயிறு இருக்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் பாம்பை உடையதாக கயிறு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வச்சு நாஸ்திக மாதிரி இது வேதபூர்வம் கயிறு மட்டும்தான் இருக்கிறது பாம்பு என்பது ஒரு மாயத்தோற்றம் கற்பனை என்பது அதோட ஈக்குவலாக புரிஞ்சுக்கணும் பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது இந்த ஜகத்து மனசு எல்லாம் மாயத்தோற்றம் அப்படி புரிஞ்சுக்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது நகைதான் இருக்கிறது அல்லது தங்கத்தினுடையதாக நகை இருக்கிறது தங்கம் தான் இருக்கிறது நகை ஒரு கா தோற்றம் சொல்லாமா வேண்டாமா நகையைத்தான் பார்க்குறான் நகையவே கவனிச்சுட்டு இருக்கான் அது கோல்டா அது ரோல்டு கோல் என்ன கோல்டோ தெரியாது அது நகையைத்தான் பார்த்துருக்கான் டிசைன்லேயே மூழ்கியிருக்கான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் கடக்காரனா என்ன பண்ணுறான்னா அது எவ்வளோ வேலை அது என்ன வேடை என்ன இது அதெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கான் ஆக இந்த தங்கம் நகையை உடையதாக இருக்கிறது நகையை மாத்திரம் பார்க்குறான் தங்கத்தையே கவனிக்கிறது இல்லை அவன் தேகாத்மவாதி தங்கத்தின் உடையதாக நகையை நினைச்சோமானா ஜீவாத்மவாதி ஜீவாத்மவாதிக்கு எக்ஸாம்பிள் அது தங்கம் தான் இருக்குது நகைங்கிறது ஒன்று வெறும் இமேஜினேஷன் அப்படின்னா அவன் பிரம்மாத்மவாதி ஏகாத்மவாதி உடல் மட்டுமே இருக்கிறது உயிர் இல்லை என்பவன் யார் நாஸ்திகவாதி உயிர் வேறு உடல் வேறு என்பவன் யாருன்னா ஆன்மீக ஆன்மீகவாதி இல்லை மதவாதி மதவாதின்னு சொன்னால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஹிந்து மதத்தில் நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் ஒரு அம்சம் அது அதில் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க துவைத்திகள்லாம் இதோட போருங்கிறாங்க இதுக்கு மேல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆ உடலை உடையதாகவே நம்ம வச்சுப்போவேன் கடைசி வரைக்கும் உடலையும் மனதையும் உடையவனாகவே நான் வச்சுப்போவே உடம்பு மனதே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அது உடையவன் என்னதுக்கியா சொல்லிகிட்டுருக்கேன் அனாவசிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்யவாதிகள் வேற ஒன்றும் கிடையாது பிரம்மனை தவிர ஒன்றும் கிடையாது எல்லாம் கற்பனை நல்லா திரும்ப இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் பார்த்துக்கோங்க ஆக அன்னியே தேகி சில தேகிகள் சரீரத்வாய உடல் எடுப்பதற்காக யோனிம் பிரபத்தியந்தே மறுபடியும் சரீரத்திற்குள் நுழைகிறார்கள் என்ன ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சானோ சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சு பிறந்து வரணும் அதனால் சொல்கிறது யோனிம் பிரபத்தியந்தேன்னு சொன்னால் சரீரத்துக்குள் நுழைகின்றன அப்படின்னு அர்த்தம் சரீரத்துக்குள் மாற்றி மாற்றி உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி எத்தனை அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ இறைவா கட்சி ஏகம்பனே அதனால் எல்லாரும் அதுக்கு தான் பயப்படுறாங்க வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை ஏன் சொல்கிறார் மறுபடியும் அம்மா வைத்துக்குள்ளே போயிருந்து பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து இப்போ விவரம் இல்லாமல் வாழ்ந்து ஊரில் எல்லோரும் என்ன பண்ணுறானோ அதையே பண்ணி அவன் படுற கஷ்டத்தை நானும் பட்டு நமக்கு எதாவது கஷ்டம் வரும்போது எவனும் உதவிக்கு வராமல் போய் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிற போது மாத்திரம் வாங்கிக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு ஆள்லாம் வந்து இப்படியே வாழ்க்கை போயிடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் வந்து என்னென்னா நொந்து நூலாகிட்டேங்கிறான் நான் படாத கழுதப்பட்ட மாதிரி பட்டேன் மாடு மாதிரி உழைச்சேன் கழுத மாதிரி தேஞ்சி இப்படியே மனுஷன் மாதிரினே சொல்ல முடியாது அதனால் மாடு மாதிரி கழுத மாதிரி எல்லாம் பண்ணேன் என்ன போங்க போகணும் என்ன சுவாமி வாழ்க்கை பார்க்காத ஜோசியம் இல்லை பண்ணாத பூஜை இல்லை எல்லாம் பார்த்து அப்புறம் கடைசியில் என்னென்னா எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீரை உண்பதும் உறங்குவதுமாக முடியும் சாப்பிட்டேன் தூங்கினேன் கணக்கு போட்டு பார்த்தா என்ன பண்ணேன்னா நிறைய தூரம் சாப்பிட்ருக்கேன் நிறைய தூரம் தூங்கியிருக்கேன் அதுதான் மிச்சங்கிறது நான் உறங்குவதுமாக முடியும் போரும் போதும் ஒன்றுவிட்டு ஒன்று பற்றி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஒரு சரீரத்துக்கு இன்னொரு ஊரந்தம் பெற்ற பேர் அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் இப்படி மாற்றி மாற்றி எத்தனை பிறவியை எடுத்தது என்ன கணக்கு சொல்ல முடியும் கடவுளை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் சரீரத்வாய பிரபத்தியந்தே உடல் எடுப்பதற்காக உடல்களுள் புகுகிறார்கள் உடலை பெறுவதற்கான வழியில் நுழைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு இதில் யோனிம் பிரபத்தியந்தே என்ன பண்ணுகிறார்கள்னா அந்நே ஸ்தானம் அனுசயந்தி சில அதாவது மனுஷ சரீரத்துக்குள்ளே பிறக்கிறான் தேவ சரீரத்துக்குள்ளே பிறக்கிறான் சில ஜீவர்கள் தேவ சரீரத்துக்குள்ளே பிறக்கிறது சில ஜீவர்கள் மனுஷ சரீரத்துக்குள்ளே பிறக்கிறது மனுஷ சரீரத்திலையே என்னது ரொம்ப பண்படாத குடும்பங்களில் உள்ள சரீரங்களுக்குள்ளே பிறக்கிறது ம பண்பட்ட மாதிரி இருக்கிற குடும்பத்துக்குள்ளே பிறக்கிறது ரொம்ப ஹைலி கல்ச்சர்டு ஃபேமிலிக்குள்ளே பிறக்கிறது எப்படி அதெல்லாம் எல்லாம் பலவிதமாக இருக்குது அமெரிக்காவில் பிறக்கிறது ஜப்பானில் பிறக்கிறது வேணாலும் பிறக்கிறது சரீரத்தாய் கல்பத்தை புலி உடம்புக்குள்ளே நரி உடம்புக்குள்ளே மாடு உடம்புக்குள்ளே புகுடுறது ஆனா சிலதெல்லாம் என்னன்னா தென்னை மரத்துக்குள்ள புகழதான் அன்னியே ஸ்தானம் அனுசயந்தி தென்னை மரம் எழுதிடுவாங்க பல வகையான விரக்ஷங்களாகி ஒரு ஒரு விரமும் எத்தனை வருஷம் இருந்ததோ அத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கணுமே அதுக்குள்ள உட்காந்து அதுக்கு இருக்கிற இன்பத் துன்பங்களை அனுபவிச்சு அதுல உட்காந்து என்ன எத்தனை இன்பத் துன்பம் அனுபவிச்சேனோ தெரியாது அது எப்படின்னா அது கடைசியில ஒரு வார்த்தை அழகா போட்டார் யதா கர்ம யதாஸ்ருதம் அவனவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி அவனவன் செயலுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைகிறது உயிர்களுக்கு உடல்கள் எடுப்பவை எடுப்பவை அமைகின்றன இதெல்லாம் மாயையில் இருக்கிற ஒரு கிரமம் அவ்வளோதான் மாயா மாயாதான் இதில் ஒரு கிரமம் இருக்குது இந்த மாயையில் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்குது டிசிப்ளின் இருக்குது ஆர்டர் இருக்குது அதை ஒத்துக்கிறோன ஆனால் அந்த ஆர்டர் இருந்தாலும் அதில் கிரடேஷன் இருக்குது அதில் சம்சாரம் இருக்குது அதனால்தான் என்ன பண்ணுறோன்னா மாயையை நீக்குகிறோம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா பற்றற்ற தன்மையினால் உறுதியாக வெட்டி விடுகிறோம் பேசுகிற போது மாயை பற்றி மாயக்குள்ளே இருக்கிற ஒழுங்கெல்லாம் பேசும் அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் அத்தியாரோபம்னு பேர் அந்த அத்தியாரோபத்தை ஒழுங்கா சொல்லி அபவாதம் பண்ணிடும் அத்தனை நீக்கிடும் ஆ யா கர்ம யதாஸ்ருதம் யதாகர்ம யதாஸ்ருதம் சங்கராச்சாரர் விஜானம் அவனுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துலேருந்து தெரிஞ்சுண்டானோ அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த அவன் பண்ணின வேலைக்கு தகுந்த மாதிரி செயலுக்கு தகுந்த மாதிரி சோம்பேறியாக இருந்தால் அதுக்கு தகுந்த ஜென்மா கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்த ஜென்மா நல்ல காரியுத்த பண்ணியிருந்தோம் அதுக்கு தகுந்த ஜென்மமாக கிடைக்கும் அதை பொறுத்து சொல்கிறார் யசாக்கர்ம யசாஸ்ருத்தம்ங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவனவனுடைய வினைக்கு தகுந்த மாதிரி அவனவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரிங்கிறார் நம்ம அறிவை வச்சு தானே வேலையும் பண்ணுறோம் எல்லாருக்கும் எல்லா குவாலிஃபிகேஷனும் இல்லையே ஆகல அறிவுக்கு தகுந்த மாதிரி செயலுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னா அதில் வித்தியாசம் தெரியுது ஒரே வீட்டில் ஒரு அஞ்சு குழந்தை இருந்தால் கூட ஒரு குழந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லையே ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு தான் இருக்குது மக்காவே இருக்குது இன்னொன்று வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்குது எல்லாம் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே பார்க்குறோம் அது அது அது படி அந்த ஜீவனுக்கு என்ன ஞானமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே அது இருக்கும் அப்புறம் அந்த ஜீவன் என்ன பொண்ணை பார்ப்ப முன்னித்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே அந்த சரீரத்தில் அது வாழும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி இது இதை நம்ம மறுக்க முடியாது யதாகர்ம யதாஸ்ருதம் இப்படி முடிச்சுட்டார் இந்த ஆறாவது மந்திரமும் ஏழாவது மந்திரத்துலேயும் யமதர்மராஜா நான் உனக்கு மறுபடியும் சொல்ல போகிறேன் எனக்கு சொல்லணும்னு இருக்கு தோன்றுகிறது அதனால் சொல்கிறேன் இப்படிலாம் அந்த அர்த்தம் பண்ணிக்கணும் ஹந்தங்கிற பதத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது ஹந்த அப்படின்னா ஆஹா இப்போ நான் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பிரம்மத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த ஆத்மா எந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலன்னா என்ன கதி அடையுமோ அதை சொல்ல போகிறேன் ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக தன்னை தெரிஞ்சுன்னுட்டுனா அதுக்கு கதி கிடையாது அகத்தி தான் அர்த்தம் போக்கு வரவு கிடையாது இல்லாட்டி கதி உண்டு என்ன கத்தின்னா உத்தமகதி மத்தியமகதி அதோகதி மூணு கதி உண்டு ஊர்தங்கி சத்வஸ்தாக மத்தியே திருச்சி ராஜசாஹன்யகுணவத்திஸ்தா அதோகச்சி தாமசா உயர்ந்த சரீரங்களுக்குள்ளே புகழலாம் இல்லை மத்தியமமான சரீரங்களுக்குள்ள புகழலாம் இல்லாட்டி கீழான சரீரங்களுக்குள்ளே புக வரும் இதை யாரெல்லாம் நடத்தி வைக்கிறார்னா ஆண்டவன் ஏன் நடத்துகிறார்னா அதுதான் மாயா அது கேட்க அந்த இடத்துல தான் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்குறதே நீக்கிறது தானே கேள்வி கேட்கறது ஒரே பதில் என்ன எல்லாம் மாயான்னு விட்டால் பதில் மாயான்னா என்னன்னு கேட்கக்கூடாது மாயான்னா புரியலேன்னு அர்த்தம் ஏன் புரியல என்ன புரியலேங்கிறது புரியும் அவ்வளோதான் புரியலேங்கிறது புரிஞ்சதுக்கப்புறம் புரிய ஏன் புரியலே புரியலன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது எது புரியணுமோ அது புரிஞ்சால் போகிறோம் எது புரியலையோ அது புரியாமையோ இருந்துட்டு போகட்டும் புரியாமல் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை புரிய வேண்டியதை புரிஞ்சுன்னுட்டால் எல்லா பிரயோஜனமும் கிடைக்கும் போயிட்டு வந்து புரியறதுக்கு குரு நல்லா இருக்கணும் யஜேஷ சுப்தேஷ ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நெர்மிமானஹா ததேக்கம் திர தமச்சோ ததுநாத் கஷன சுப் ஜா காமம் காமம் புருஷோ நிமிமாண தடக்கம் திர தமச்சோ தது நாத்தியேதி கஷன ஏதா இந்த மந்திரம் ஒரு மகாக்கியமா என்ன ஒரு வாக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று உபதேசிக்கிறதோ அந்த வாக்கியத்துக்கு மகாவாக்கியம்னு பேர் வேதத்தில் நிறைய மகாவாக்கியம் இருக்குது வேதாந்தத்தில் உபநிஷத்துக்களில் மகா வாக்கியங்கள் நிறைய இருக்குது அதில் செலக்ட் பண்ண மகா வாக்கியம் தான் நாலு மகாவாக்கியம் சொல்லிகிட்டு இருக்காங்க பிரஜியானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்புறம் தத்துவமசே அயமாத்மா பிரம்மங்கிறது மகா வாக்கியங்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகாவாக்கியங்கள் ஆ மகாவாக்கியங்கள் பல அதில் ஒரு மகாவாக்கியம் இது இந்த மந்திரம் என்ன சொல்கிறது இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் ஜீவாத்மாவே பரமாத்மா ஜீவன் உண்மையில் பிரம்மமே நிழல் நிஜமின்றி நிழல் இல்லை நிழல் நிஜமில்லை புரியுதா நிஜமின்றி நிழல் இல்லை நிழல் நிஜம் இல்லை தத்துவம் பிரம்மின்றி ஜீவன் இல்லை ஜீவன் பிரம்மம் இல்லைன்னா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜீவன் தனித்தனியாக எடுத்துக்க கூடாது ஜீவன் பிரம்மன்னு சொல்றபோது எந்த அர்த்தத்தில் சொல்றோம்னு பார்த்துக்கணும் ஆக நிழல் நிழலுக்கு மதிப்பா நிஜத்துக்கு மதிப்பா மதிப்பு எது கொடுப்போம் சுவாமிஜியோட நிழலுக்கு ஒரு நமஸ்காரம் சுவாமிஜிக்கு ஒரு நமஸ்காரமா சுவாமிஜிக்கு நமஸ்காரம் என்ன சுவாமிஜியோட நிழலுக்கு ஒரு நமஸ்காரமாக பண்ணுறோம் பண்ணாலும் பண்ணுவாங்க அதுக்கு எல்லாம் ஆள் இருக்குது இப்போது இந்த காலத்தில் நிழல் வந்து நிழலுக்கு முக்கியத்துவம் கிடையாது நிஜத்துக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் அது மாதிரி ஜீவனுங்கிறது பிரதிபிம்ப சைத்தன்யம் அதாவது உடம்பையும் மனசையும் நான் என்று அபிமானிக்கிற சைத்தன்யத்துக்குத்தான் ஜீவன் பேர் நான் அபிமானத்தை விட்டுவிட்டால் நான் யார் இந்த மனசும் நான் இல்லை இந்த உடம்பும் நான் இல்லைங்கிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன்னா நான் யாருன்னா பிரம்ம சைத்தன்யம் ஆக அபிமானம் வச்சுருக்கிறது தான் பிரச்சனையே அபிமானத்தை எதனால் நீக்க முடியும் அபிமானத்தை வந்து விஷம் குடித்து நீக்க முடியுமா அறிவால் நீக்க முடியுமா விஷம் குடித்து நீக்கணும்னு வேதாந்த் இப்படி சொன்னால் யாராவது வருவாங்களா க்ளாஸுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டப்ளர் வாங்கும் அமிர்தம் அமிர்தம்னா என்ன மோட்சம் இங்கேயே எல்லாம் முடிஞ்சுது அங்கங்கே ஒரு குழி வெட்டியிருக்கும் நேர பொத்துன்னு உள்ளே விழுந்து விடலாம் மூடிவிடும் முடிஞ்சு போச்சு கேம்ப்புக்கு எல்லாரும் வாங்க வாங்க சொல்லி உள்ள வரிசையாக ஒரு ஒருத்தரையா உள்ளே போட்டு சுவாமிஜி நீங்களும் கொஞ்சம் குடிச்சு பார்க்கறதுன்னா நான் அதை கொடுக்கறதான் வேலைப்பா அதில் அறிவால் அழிக்கிறது அபிமானத்தை ஏதாவது அழிக்கணும் அறிவால் அழிக்கணும் என்னுடைய உடல் மீதும் மனதின் மீதும் எனக்கு இருக்கும் பற்றை நான் எதனால் அழிக்க வேண்டும் அறிவால் அழிக்க வேண்டும் அறிவால் அழிக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடிய முடியாது நீங்கள் தான் முடிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அறிவால் அழிக்க முடியும் அறிவு அந்த அறிவு எப்படி வரும் ஆராய்ச்சினால் வர்ற அறிவு சும்மா ஒன்றும் வரலை என்னை பற்றி ஆராய்ச்சினால என்னை பற்றிய அறிவு எனக்கு வருகிறது என்ன நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா அது மாதிரி தான் எல்லோரையும் புரிஞ்சுக்கிறேன் என்ன ஆ பிரம்மனாக நான் எல்லாரும் என்னவா பார்ப்பேன் சர்வம் பிரம்மமயம் ஐயப்பனே தானே நான் சுவாமின்னா எல்லாரும் சுவாமி தான் எல்லாமே சுவாமி தான் எல்லாரும் சுவாமி சுவாமி சரணம் சுவாமி சரணம்னா அந்த சுவாமி இந்த சுவாமி கந்தசாமி சாமி ராமசாமி சாமி என்ன கிருஷ்ணசாமி சாமி எல்லோரும் வேறே ஒரு சுவாமி வேறு வச்சுருக்கோம் அதனால ராமசுவாமி சாமி கிருஷ்ணசுவாமி சாமி எல்லா சாமியும் ஐயப்பன் தான் அர்த்தம் அங்கேயும் ஐயப்பன் இங்கேயும் ஐயப்பன் எங்கும் ஐயப்பன் ஐயப்பன்னா சுத்த சைதன்யம் பிரம்மன் அர்த்தத்தில் வச்சுக்கணும் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய வஸ்துவாக ஐயப்பன் அதெல்லாம் அப்பற பிரம்மன் எங்கும் நிறைந்தவனே சொல்ல வேண்டாமா சரண ஐயப்பா ஆமாம் எங்கும் நிறைந்தவன் எங்கும் நிறைந்தவனே சரணமயப்பா சபரி பீடமே பதினெட்டாம் படி மேல் வாழும் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஹரியர ஆனந்த சித்தன் அதை பாருங்க இதுலாம் அவ்வளோ அர்த்தம் இருக்கு ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரண எங்கும் நிறைந்தவனேன்னா எங்கும் நிறைந்தவனேனா இங்கேயே பார்த்துக்கலாமா ஐயப்பனை எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருமுடி கட்டின்ட்டு போகிறேன் சுவாமி நீங்கள் இப்படி நாஸ்திகம் பேசுகிறீங்களா ஆஸ்திகம் தான் பேசுகிறீங்களா ஏதாவது உருப்படியாக ஒன்று சொல்லுங்கள் சந்தேகம் அப்போ எங்கும் நிறைந்தவனேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அங்கே உட்காந்துன்னு எங்கும் நிறைஞ்சிருக்காருனா அதெல்லாம் லாஜிக்கலாக பேசணும் அப்பா பேசணும் யோசித்து பார்த்தா தெரியும் நீ பக்குவம் என்னை வந்து எனக்கு அவ்வளோ தூரம் இந்த அபிமானத்தை விட முடியல இந்த உடம்பு பற்று இதெல்லாம் இருக்கு இந்த அபிமானத்தை விட முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு இந்த மாயா சக்தி அதுக்கு என்ன ஒரே சரண்டர் என்னன்னா மாயையவே நமஸ்காரம் பண்ண வேண்டியது மகா மாயாதேவிக்கு ஜே அப்படின்னா வழி விட்டுருவோம் அதுலேருந்து மாயையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு வழி யார் கொடுக்குறதுனா மாயை தான் விடணும் வா இனிமேல் என்ன உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா மாயையிலேருந்து மாயை தான் நம்மளை விடுவிக்கணும் மாயே மாம் பாஹி ம் யாஹி இந்த மந்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் யா புருஷா ஏஷு சுப்தேஷு ஜாகர்த்தி யா புருஷா யஹாங்கிறது மேலே இருக்குது ரெண்டாவது லைனில் இருக்குது புருஷான்னு யா புருஷா எந்த ஆத்மச்சைதன்யம் ஏஷு சுப்தேஷு ஏஷு சுப்தேஷன்னா இந்த சூக்மசரீரமெல்லாம் ஒடுங்கு இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஒடுங்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் தூங்குற போது ஒடுங்குறதா இல்லையா இந்த க்ளாஸ்லேயே இப்படி தான் இருக்கோம் அதனால் யா புருஷா புருஷன் புருஷன்னு சொன்னால் பூரையிதி சர்வம் பூர்ணம் சர்வம் இது புருஷாக படித்தோ நாம புருஷாக ந சைத்தன்யம் சா காஷ்டா சா பராகதி புருஷான்ன பரம் மாதிரி இருக்குது இப்போதான் கொஞ்சம் படிச்சு இந்திரியேபிய பராஹ்யர்தா அர்த்தேபிய பரம் மன மனசஸ் பராமா மகான் பர மகம் அவியம் அவிய புருஷ் பர பஷா பரம் கிச்சித் சாஷ்ட சாதி புருஷையம் இது பூர்ணப்பூரித்த புணியப்பு பூர்ணப்பூரித்த புணியம பூர்ணா பூரயித்த புண்ணியா புண்ணிய அனமய நாமங்கள் கடைசியில் வருது பூர்ணப்பூரித்த நாமத்தை நினச்சி பாருங்கள் பூர்ண பூரயித்த புண்ணிய அன புண்ணிய புண்ணியக்கீர்த்தி அனமய சுப்ஷதி எந்தபுருஷன் இந்திரியங்கள் மனசெல்லாம் ஒடுங்கி போது விழித்து கொண்டிருக்கிறானோ அப்படிங்கிறார் ஜாகர்த்தி விழித்து கொண்டிருக்கிறானோ விழித்து கொண்டிருக்கிறானோங்கிறது கனவுல சொல்கிறார் கனவுல இருக்கிறது தைஜசன் அவனோட சம்பந்தம் இந்த உடம்புலாம் தூங்கிடுத்து இந்த உடம்பு தூங்கி போச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே முழிச்சுருக்கானோ அந்த மனசோட சம்பந்தப்பட்டுண்டு முழிச்சுன்னு என்ன காமம் காமம் நெர்மிமான அவனுக்கு என்னெல்லாம் மனசில் வாசனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை படைக்கிறான் கனவில் கனவு உலகத்தை படைக்கிறான் காமம் காமம்னா என்ன அர்த்தம் எதேஷ்டம் மனசில் தோன்றதெல்லாம் அது தானாக படைக்கிறது அதில் தான் பெரிய ஆராய்ச்சி அது இறைவனின் படைப்பா உயிரின் படைப்பா ஜீவனின் படைப்பா கனவு என்பது கடவுளின் படைப்பா ஜீவனின் படைப்பா ஆராய்ச்சி பண்ணுங்க துவைத்த சித்தாந்திகள் விசிஷ்டா வைத்த சித்தாந்திகளுடைய அபிப்பிராயம் அது கடவுளின் படைப்பு ஜி கனவும் கடவுளின் படைப்பு ஆனவே அதுவும் சத்தியம் ஏன்னா நம்ம ஒரு பிரமாணம் வச்சுன்னு இருக்கோம் கனவு உண்மை இல்லைங்கிறதுனால தான் நனவை உண்மை இல்லைன்னு சொல்லின்னு இருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்க இதை உண்மைன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக கனவை உண்மைன்னு நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஜெகத் சத்தியத்தை சொன்ன ஜெகத்தை மிச்சியாக சொன்னணும்னா சொப்னவத்துங்கிறோம் ஜகது மித்யா சொப்னவத்து கனவைப் போல நனவும் உண்மை அல்ல அப்படிங்கிறோம் அப்போ நனவு உண்மைன்னு நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணும் கனவை உண்மை நிரூபித்த ஆகையினால் விசிஷ்டா துவைத்திகள் துவைத்திகள்னால் கனவு சத்தியங்கிறாங்க சொப்னமும் சத்தியம்ங்கிறாங்க வச்சுக்கோங்கோ அதில் சொப்ன சத்தியத்துவவாதிகள் சொப்ன சத்யத்துவவாதிகள் ஜாகிரத் சத்தியத்துவவாதிகள் ஜாகிரதும் சத்தியந்தான் சொப்னமும் சத்தியம்தாங்கிறாங்க சரி சுசுப்தியை பற்றி அது தனி விசாரம் காமம் காமம் நெர்மிமானா என்னெல்லாமோ காண கோணமானன்னு கண்ட கண்ட கனவுலாம் வருதுன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிற விதத்தை பொறுத்து நம்ம நடந்துக்கிற முறைகள் எண்ணங்கள் சிந்தனைகளை வளர்த்துக்கிற பொறுத்து கனவு வந்துட்டு இருக்கோம்னா கனவுலே பிருகதாரணி கோபத்து கிளாஸ் மாதிரி தான் எனக்கு வரும் வேற ஒருத்தருக்கு என்ன அவன் கிச்சனில் அவனுக்கு சாம்பார் அவன் சாம்பார் சாதம் பண்ணுற மாதிரி அவனுக்கு கனவு வரும் என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி கனவு வரும் கனவுலையும் க்ளாஸ் வரும் கிளாஸ்லையும் புரியாமல் இருக்கும் அப்படி ஒரு கனவு வரும் அங்கேயும் புரியாது இது இங்கேதான் முடி முடிச்சுட்டு இருக்க தான் கனவு ஏதாவது கிளாஸ் நடந்து அதுலேயாவது புரியப்படாதான்னா அதுலேயும் புரியாது இதுதான் விசித்திரம் காமம் காமம் நெர்மிமானா சொல்கிறார் நெர்மிமானஹா சன்னு ஜாகர்த்தி இப்படின்னு அர்த்தம் யகா ஏஷு சுப்தேஷு ஏஷு பிராணாதி கலாபங்கிற சங்கராஜர் இதெல்லாம் பிராணாதிஷு பிராணாதிஷுன்னா சூக்ம சரீரம் போட்டு இந்த சரீர இதில் ஒன்றே ஒன்று தான் வேலை செய்யுமா தூங்குகிற போது அது பிராணன் ஆனால் அதுக்கும் அதுக்கும் அறிவு கிடையாது ஜடம் ஏன்னா யாராக வந்தால் தெரியணுமே அதுக்கு மூச்சு ஓடின்னு இருக்குன்னா மூச்சு காத்துக்கு அறிவு மூச்சு காற்றுக்கு அறிவு கிடையாது மூச்சுக்காற்றுக்கு அறிவு மூச்சுக்காத்த உடையவனுக்கு தான் அறிவுண்ட தவிர மூச்சுக்காற்றுக்கு அறிவு கிடையாது ஆக என்ன மூச்சு காற்று யாராவது உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே யாராவது நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறவோ கொறட்டை விட தூங்கிட்டு போ கதவை திறந்தானே யாருக்கு தெரிய போகிறது மூச்சு பார்த்துதுன்னா பார்க்க முடியாது மூச்சு தெரியாது ஆனால் மூச்சு காற்று அடுத்த நாள் இந்த உடம்புல நாம் எந்திரிக்க முடியாது மூச்சு காற்று போயிட்டுன்னு வச்சுக்கோங்க ஓம் தச்சது முடிஞ்சு போச்சு எல்லாம் அது நெருப்பூச்சி கொளுத்திடுவா இல்லை உள்ளே போட்டுவிடுவோம் ஆகிய மூச்சு காத்து மாத்திரம் இருக்கு பாக்கி எல்லாம் மனசு ஒடுங்கி விட்டது அப்போ என்னாகிறதுனா காமம் காமம் நிர்மிமானகா சன்ன ஜத்தி விழித்து கொண்டிருக்கிறது அதாவது கொண்டிருக்கும் பொழுதும் இது விழித்து கொண்டிருக்கிறதுனா எது உறங்கி கொண்டிருக்கிறதுனா ஆத்மா உறங்கி கொண்டு மனம் உறங்கி கொண்டிருக்கிறதா நான் தூங்குறேன்னா மனசு தூங்குறதா இந்திரியங்கள் தூங்கிறது மனசு தூங்கிறது ஆனால் நான் சொப்னத்தில் சொப்ன சரீரத்தோட சம்பந்தம் வச்சுட்டு நான் அங்கே முழிச்சுன்ட்ருக்கேன் அங்கே முழித்து கொண்டிருக்கேன் ச ஜாகிரத்தி இன்னும் சொல்லப்போனால் தத்துவத்துக்கு வரும்போது நான் உறங்குவதும் இல்லை விழிப்பதும் இல்லை விழிப்பு உறக்கம் என்பது என் மீது கற்பிக்கப்பட்ட கற்பனை விழிப்பு கனவு உறக்கம் இவைகளெல்லாம் மாயக்கற்பனை அறியாமை கற்பனை நான் விழிப்பவனும் அல்ல நான் உறங்குபவனும் அல்ல நான் கனவு காண்பவனும் அல்ல விழிப்பும் கனவும் உறக்கமும் எத்தனை விழிப்பு எத்தனை உறக்கம் எத்தனை கனவு வந்து சென்று கொண்டிருக்கிறது அவைகளெல்லாம் கணக்காக போட எத்தனை உடம்புக்குள்ள புகுந்து எத்தனை தடவை முழித்து எத்தனை தடவை சாப்பிட்டு எத்தனை தடவை தூங்கி எத்தனை தடவை வியாதி வந்து எத்தனை தடவை வைத்தியம் பண்ணி அவையெல்லாம் எத்தனை என்பேன் அவ்வளோதான் கணக்காக போட முடியும் அதனால் சொல்கிறார் ததேவ சுக்ரம் தத் ததேவ அமிர்தமுச்சியத்தை எவன் விழித்து கொண்டிருக்கிறான் அந்த ஜீவன்கிறாருங்க அந்த விழித்துக்கொண்டு ஜீ அதுலேயும் இருக்கான் தூங்குற போதையும் விழித்து கொண்டிருக்கான்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்லலை இதில் இப்போ ததேவ ததேவ அந்த தத் புருஷகா ஏவன்னு அர்த்தம் அந்த புருஷன்தான் புருஷன்னா இங்கே ஞாபகம் அந்த நிழல் உணர்வு தான் இங்கே உணர்வு ஏதாவது எப்பவும் ஞாபகம் பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் பிரிக்க முடியாது பிம்பத்தையும் பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் இல்லை பிரதிபிம்பம் இல்லாட்டாலும் பிம்பம் இருக்கும் ஆக பிம்பத்தின் மீது பிரதிபிம்பம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மெய்ப்பொருளின் மீது உயிர் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஜீகா கல்பித்தஹா மாயா கல்பிதா அதனால் ஜீவனான என்ன இதைத்தான் நிறைய பேரால் விட முடியலை ஆன்மீகத்தில் தேகாத்ம புத்தியை விட்டுடலாம் பிரம்மாத்ம புத்தியை ஏற்றுக்க முடியாது ஜீவாத்ம புத்தி பலமாக பிடிச்சிப்பாங்க ஆனால் அதுக்கு தான் சாதனை எல்லா சாதனைகளும் பண்ணுறது தேகாத்மாவா ஜீவாத்மாவான்னா ஜீவாத்மாதானே பண்ணுறது தேகம் உடையவான் தேகத்தை உடையவன் தேகி ஆனால் ஜீவனையும் தூக்கி எரியுங்கிற போது தான் தாங்க முடியாது அந்த ஜீவனை விடுங்கிற போது ஏப்பா இதை உடம்பே நீ இல்லைங்கிற அபிப்பிராயத்தை விட்டுட்டு மனசு உன்னை சார்ந்துருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வந்து தனியான ஒருவனுங்கிற அந்த எண்ணத்தையும் வச்சுருக்க அதையும் தூக்கி போடு அப்படின்னா பயமாக இருக்கு இங்கே வந்து இந்த சித்தாந்த பேதங்கள்லாம் இங்கே விளையாடுது ஜீவ விஷயத்தில் தான் ஜீவனுடைய ஸ்வரூப விஷயத்தில் தான் ஏன்னா நம்ம இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு நமக்கு இந்த தன்னுணர்வு இருந்துட்டுருக்கு அதுதான் சிக்கல் இதெல்லாம் படித்ததுக்கு பிறகும் தன்னுணர்வு இருக்குது சிக்கல்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் நிறைய பேருக்கு புரியாதனால சிக்கல்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆக இந்த தன்னுணர்வை வந்து அதை வந்து ஏன் அதை பொய்யி அது மாய தோற்றம்னு தூக்கி போடுறது என்ன கஷ்டம்ப்பான்னா அது ஏதோ விவகாரம் அதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் தர்மமாக பயிற்சி கொடுக்குறோம் அந்த தன்னுணர்வை வச்சுன்ற தன்னுணர்வை பண்படுத்துறதுக்கு அவ்வளோ பயிற்சி தரோம் ஆன்மீக வாழ்க்கையில் தன்னுணர்வை பக்குவப்படுத்துவதற்கு எண்ணற்ற பயிற்சிகள் தரப்படுகின்றன பிறகு தன்னுணர்வே நீக்கும்படி சொல்லப்படுகிறது தன்னுணர்வுக்கு இவ்வளவு பயிற்சி கிடைச்ச பிறகு அதில் ஒரு அபிமானம் வந்துடும் இவ்வளோலாம் பயிற்சி பெற்ற நான் பயிற்சி உனக்கு கொடுத்தது காரணமே பயிற்சி உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னா இப்படி இருக்கும் இவ்வளவு பயிற்சி ஆன்மீக சாதனை பயிற்சி முகாம் எதற்காக பயிற்சி ஆன்மீகமும் இல்லை சாதனையும் இல்லை பயிற்சியும் இல்லை என்பது தெரிந்து கொள்வதற்காக அண்ணா ஐயோயோ சரியான பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டின்ட்டோமேண்ணா சாதாரண பைத்தியம் இல்லைப்பா உலகத்தில் இருக்கிற பைத்தியம்லாம் தேர்ந்தெடுத்தாலும் இந்த மாதிரி பைத்தியத்துக்கு சமானமாக இருக்குமா சந்தேகம் அப்பேற்பட்ட பைத்தியத்துக்கிட்ட மாட்டின்ட்டுருக்கோன்னு தோணும் அதைத்தான் இது பண்ணுறாரு ததேவ சுக்கரம் தத் பிரம்ம சுக்கரம் அப்படின்னா அதுதான் பிரகாஷம் சுத்தம்னு அர்த்தம் சுக்ரம்னு சொன்னால் சுத்தம் சுத்தம் தத் பிரம்ம அதுவே பிரம்மம் அது பிரம்மம் தத் ஏவ அமிர்த்தம் இந்த ஏவ எல்லாத்துலேயும் போட்டுக்கணும் தத் அது தூய்மையானது அது மரணமற்றது அது பெரிய பொருள் பிரம்மம் ஆகவே புருஷா பிரம்மங்கிற இந்த கவனிக்கணும் ஜர்த்தி புருஷவ பிரம்ம அந்த விழித்திருப்பவனே விழித்திருப்பவன் உண்மையில் விழிப்புக்கும் உறக்கத்துக்கும் கனவுக்கும் அப்பாற்பட்டவன் என்று நீ புரிந்து கொள் அது தூய்மையானது அது மெய்ப்பொருள் அது மரணமற்றது என்று உச்சியத்தை சொல்லப்படுகிறது சாஸ்திரே சுங்கர சங்கராச்சரியர் அமிர்தம் அவிநாசி உச்சியே தமகையம் நேரத்வது நச்சிக்கேத்த நச்சிக்கேத பமன்தரப்பூர்வல்லீஸ் நவமந்திரவதேயா பரவாயில் படிச்சே தமிழ்லோக்காத்தே அதுவது கடவுளை அடைவது என்பது என்ன இறைவன் இப்போ சரி உயிர் இறைவனை அடைவது என்பதன் பொருள் என்ன உயிர் உயிருக்கு உயிரான இறைவனை அடைவது என்பதன் பொருள் என்ன உயிருக்கு உயிரான இறைவனை விட்டு உயிர் பிரிந்து விட்டதா அல்லது உயிருக்கு உயிரான இறைவன் உயிரை பிரிந்து இருக்கிறானா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இறைவன் எங்கும் நிறைந்தவன் பூரணமானவன் அப்படிங்கிற போது உயிருக்கு அந்நியமாக அவன் எப்படி இருக்க முடியும் எனவே உயிர் தான் உயிர் என்கின்ற எண்ணத்தை நீக்கி நான் உணர்வே என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே பண்ணுறோம் இவ்வளோ எல்லாம் பக்குவப்படுத்தி அந்த கருத்தை தான் உபதேசம் பண்ணுறோம் தஸ் அந்த மெய்ப்பொருள்தான் சர்வே லோக்காக ஆஸ்ருதாக தஸ் சர்வே லோக்காக ஸ்ருதாக சரி இது வரைக்கும் சொன்னார் இந்த உடம்பை தான் செஞ்சு பாருங்க எவன் ஒருவன் எந்த ஒரு புருஷன் இந்த இந்திரியங்கள் மனமெல்லாம் ஒழுங்கி இருக்கும் பொழுது விழித்து கொண்டு கனவுலகில் பல்வேறு உலகங்களை படைப்பவன் போல காணப்படுகிறானோ அந்த புருஷன் தூய்மையானவன் அந்த புருஷன் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறான் அதுதான் அமிர்தமாகும் அது சாவற்றது மரணமற்றது அதில் தான் அனைத்து ஷரீரங்களும் இருக்கின்றன சர்வே லோக்காக லோக்காகனா எல்லா ஷரீரங்களும் அதில் தான் இருக்கின்றன து அத்தியேத்தி கஷ்ட நாஸ்தி அதை கடந்து ஒன்றும் இல்லை அதுக்கு மேலாக ஒன்றும் இல்லை ஏ தத்வை தத் உன்னால் கேட்கப்பட்ட மூன்றாவது வரத்திற்கு இதுதான் பதில் ஆகவே பிறப்பு இறப்பு என்பதே ஒரு தோற்றம் என்று புரிந்துகொள் இது கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா உபதேசம் நடக்கிறது அதாவது கனவில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எதில் வரும் கனவில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு எதில் வரும் கனவு இல்லையா நனவு இருக்கிற பிரச்சனைக்கு கனவில் தீர்வு வருமா வராது இப்போ நம்முடைய வாழ்க்கை கனவா நனவா இதில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு எங்கே கண்டுபிடிக்கிறது இதில் தான் கண்டுபிடிக்கணும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்த பிறகு இந்த நனவு இருக்குமா நனவுக்கு முக்கியத்துவம் இருக்காது நனவில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு நனவில்தான் காணப்படுகிறது நனவில் இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு நனவில் காணப்படும் பொழுது நனவுக்கு பிரச் பிரச்சனைக்கு தீர்வு எப்படி சொல்லப்படுகிறது நனவு உண்மையல்ல என்று தான் நனவிலே பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்படுகிறது கனவிலிருந்து நனவுக்கு வந்த உடனே கனவு உண்மை இல்லைன்னு புரிகிறது சுலபம் ஆனால் நனவிலிருந்து நனவு உண்மை இல்லைன்னு சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை கனவு நான் கனவுலேருந்து நனவுக்கு வந்துவிட்டோம் நனவுக்கு வந்த உடனே கனவு உண்மை இல்லைங்கிறது இப்போ சொன்னால் புரியறது நம்ம என்னன்னு நினைக்கிறோம் இந்த நனவு உண்மை இல்லைன்னா சமாதிக்கு போகணுன்னு நினைக்கிறோம் இல்லையா சமாதி உண்மையான்னு கேட்குறோம் இப்போ நனவுக்கும் நனவுலையும் உண்மை இல்லை நனவு உண்மை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அது சமாதி நிலைக்கு போனாத்தான் நனவு உண்மை இல்லைங்கிறது யோக சாஸ்திரம் உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இந்த உண்மையை மறக்கப்படும் அவ்வளோதான் ஏன்னா யோக சாஸ்திரிகள்னா ஜெகத் சத்தியவாதிகள் ஜீவசத்தியவாதிகள் ஆனால் வேதாந்தத்தில் அப்படி சொல்லலை ஜெகன் மித்யா ஜீவகாமித்யா ஈஸ்வரகாமித்யா ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் மூணும் மித்யா மாயத்தோற்றம் முப்பொருளும் கற்பனை ஒரு பொருளே உண்மை முப்பொருளும் கற்பனை ஒரு பொருளே உண்மை பௌத்த மதம் ஒரு மாதிரி நான் சொல்லியிருக்கேன் முன்பு வகுப்புகளெல்லாம் சொல்லியிருக்கேன் பௌத்த மதம் ஒரு கருத்தை சொல்லித்து முப்பொருளும் பொய் அவ்வளோதான் எந்த பொருளும் உண்மை இல்லைன்னு கொடுத்தோம் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி ஆனால் உண்மை இல்லாமல் பொய் இருக்க முடியாது பொய் இருக்கணும்னா உண்மை இருந்தால் தான் இருக்க முடியும் உண்மை இல்லாமல் பொய் இருக்க முடியாது வெறும் பொய் தான் இருக்குது பொய்யோ பொய் தான் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் நன்றாக நன்றாக என்னது நம்ம புத்தி வந்து என்னது கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இது சூக்ம புத்தி ஓணம் அது நன்றாக நமக்கு கிடைக்கட்டும் இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் சர்வே லோக்காக தஸ்மின்னு ஸ்ருதாக இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தில் பார்த்தோம் எஸ்மின் நேதா உபாஸ்ருத அஞ்சாவது மந்திரத்தில் அங்கே சொன்னது இந்திரியங்களை சொன்னார் இங்கே எல்லா ஷரீரங்களும் எல்லா உலகங்களும் அதை சார்ந்துதான் இருக்கின்றன அதைக்கு வேறாக ஒன்றுமில்லை தத் அத்திய தத் அத்தீத்ய நாத்திய கஷ்டன இதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் வந்திருக்கு மேலும் நாளைக்கு பொருள் பார்ப்போம் ஓம் சகனாபவத்து சகனவுன்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினா அவதிதமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஐயனேயனதுள்ளேனின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றீன் உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாழி பராபரமே ஓரி ஓம் ஆதிகுநீ